வணக்கம் மே 21 ஒன்று இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று அந்தியோதயா அண்ண யோஜனா இரண்டாயிரமாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இரண்டு பவுன்ஸ் பேக் லோன் திட்டம் இங்கிலாந்து நாட்டு நிதியமைச்சரால் வெளியிடப்பட்டது மூன்று கோவிட் பத்தொன்பதை எதிர்த்து போராடுவதற்கான நிதியை திரட்டுவதற்கு அதன் ஊழியர்களின் சம்பளத்தை குறைக்க கேரள மாநிலம் கட்டளை பிறப்பித்துள்ளது இனி இன்றைய நன்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று உலகின் மிகப்பெரிய கடல்சார் பயிற்சி ரிம்பேக்கின் இந்தியா எந்த ஆண்டு இணைந்தது இரண்டு சர்வதேச நிதிச்சேவை மையங்கள் ஆணையத்தை எங்கு தலைமையிடமாக கொண்டு மத்திய அரசு அறிவித்தது மூன்று ஐநாவின் இந்திய தூதர் மற்றும் நிரந்தர பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டவர் யார் மீண்டும் சந்திப்போம் நன்றி